இன்னைக்கு வேலைக்கு செல்ற பெண்கள் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அந்த காலத்துல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சித்தி சித்தப்பா மாமா மாமியும் ஒரு வீடே கலக்கட்டும் எப்போதுமே குறைஞ்சது வீட்டுல ஒரு பதினஞ்சு பேராது இருப்பாங்க அப்படி கூட்டு வாழ்ந்து வந்ததா நம்மளோட வாழ்க்கை முறை ஆனா இன்னைக்கு எல்லாருமே இந்த நகரத்துக்குள்ளேயே வந்து தனித்தனி தீவுகளா மாறிக்கிட்டு இருக்காங்க கூட பிறந்தவளையும் புறம் தனக்கு குறைஞ்சது கூட தனியா வாழ்றதுதான் இங்கே வாழ்க்கை முறை இதனால வந்து குழந்தைகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு எல்லாம் ரெண்டு வயசுலயே கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விற்றுறாங்க நம்ம எல்லாம் அஞ்சு வயசுல தான் ஸ்கூலுக்கே சேர்ந்திருப்போம் ஆனா இன்னைக்கு ரெண்டு வயசுலயே பிளே ஸ்கூல் போறாங்க அதான் பைரஊத்து கூட சொல்லுவாரு புத்தி பாலுக்கு குறையவில பொம்மைக்கும் பஞ்சம் இல்ல தாயும் தாய்ப்பாலும் இன்றி தங்கமே உனைக்கேன்னு கொற தாவி எடுப்பதற்கும் தாயின்றி காட்டுதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவரே கண்ணுறங்கு அதாவது ஒரு அம்மா தன்னோட பிள்ளைக்கு பாசத்தை காட்டணும்னா கூட அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இன்று இங்க நகரத்துல பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை ஆறு மாசம் குழந்தை கூட பிளேஸ் தான் இருக்குமே வீட்டுல வச்சு குழந்தைங்களை அந்த கடத்துல அம்மாவா அப்பாவும் சித்தி சித்தப்பா இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்க அந்த மாதிரி தனியா விட்டுறதுதான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் போய் கேம்ஸ் விளையாடுறது வெளியே போய் விளையாடக்கூடாது அந்த குழந்தை கூட போய் சேரக்கூடாது இந்த குழந்தை கூட சேரக்கூடாது நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே கூட்டி வச்சிருந்தாங்க அதனால வந்து மூணெல்லாம் பார்வையால் சொல்லுவாரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா இப்ப அதை கூட வீமிக்ஸ் ஆக்கிட்டாங்க ஓடி விளையாடாத பாப்பா நீ கீழே விழுந்துருவ பாப்பா வீடியோ கேம் விளையாடு பாப்பா பத்திரமா இருப்பாப்பா இதான் புதிய பார்வையார் பாடல் நான் வந்து முகநூர்லதான் படிச்சேன் இந்த மாதிரி வந்து பாடல்களை கூட மாற்றி குழந்தைகளோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் கேட்டுக்கிட்டு அஞ்சுக்கு விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒவ்வொரு விளையாட்டுமே ஒரு வாழ்க்கை நெறிய சொல்லி கொடுத்துச்சு அது பாண்டியாகட்டும் பல்லாங்குடியாகட்டும் பச்ச குதிரையாகட்டும் ஒரு வாழ்க்கை நெறி இருக்கும் இந்த பல்லாங்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா தாங்கிட்ட இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் மத்த இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு சொல்லி கொடுத்தது வந்து பல்லாங்குடி பாண்டி அப்படின்னு சொன்னது பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட வாழ்க்கை முறை எவ்வளோ அவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பாண்டி பச்சை குதிரை அதே மாதிரி எந்த ஒரு வாழ்க்கையில தடை கற்கள் வந்தாலும் அது படிக்கிறதுக்கெல்லாம் மாத்திக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் பச்சை குத்திர ஆனா இன்னைக்கு இருக்கிற விளையாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தனை ஒருத்தனை போல்றது ஒருத்தனை இன்னும் ஒருத்தனை போட்டு அடிக்கிறது இதுதான் இன்னைக்கு வீடியோ கேம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு பல பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு பறக்க சொல்லித்தரேன்னு சொல்லி தன்னோட ரெக்கையை முடிச்சிடுறாங்க இதுதான் நடந்துருக்கு சரி ஓகே இணையதளம் அப்படின்னா நிறைய கல்வி சமணமா இருக்கும் நாங்க படிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்றோம்னு சொல்றவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா உண்மையிலே கல்வி அப்படின்றது என்ன செய்யுமா அந்த கல்வியில கரைசில தி அப்படின்ற எழுத்தி படிச்சுங்கன்னா கல் அதுல முதல்ல இருக்கிது தலையில படிச்சுங்கன்னா வெல் நடுவுல இருக்க இல் அப்படின்ற எழுத்திட்டு படிச்சுங்கன்னா கவி அவ கல்லாம இருக்க மனிதனை வில்லா வளர்ச்சி கவிப்பாட வைக்கிறதா கல்வி ஆனா அந்த இணையதளம் கல்வி வந்து ஒரு நாளுமே தராது நம்மள முன்னாடி இருக்கவங்க படிச்சவங்க அப்பதான் சமூக வலைதளமோ இணையதளமோ எதுவுமே கிடையாது ஆனா அப்ப கூட ஒரே என்னத்தை சொல்லி தருது எனக்கு தெரியல இந்த ரசிச்சு அனுபவித்து அந்த படிக்கிறது அப்படின்றதே இன்றைய மாணவர்கள் கிட்ட குறைஞ்சு காரணம் இந்த இணையதளத்தோட பயன்பாடு அதிகம் ஆயிடுச்சு அதுவும் முக்கியமான காரணம் இப்ப குருட்டு நடத்தம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு இப்ப இணையதளத்துல இருந்து பாக்குறான் நாலு நாளும் எட்டு அவ்வளவுதான் அவனோட மைண்ட்ல இப்ப அந்த ஆசிரியை வந்து அவன் கிட்ட நாலு நாளும் எத்தனை கேட்டா எட்டுன்னு சொல்லுவான் அதே ஆறும் ரெண்டு எத்தனு கேட்டா அவனுக்கு தெரியாது இதுதான் இன்றைய கல்வி முறை அப்படின்றது ஏன்னா இதை புரிஞ்சு படிச்சாதான் ஓகே நம்ம இப்படி என்ன சொல்லணும் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியும் அந்த சாதாரண விஷயம் கூட அவனுக்கு தெரியல அப்படியே இந்த கல்வி முறை எல்லாமே கட் காப்பிட்டு அங்க இருந்து கட் பண்ணி நம்ம மனசுல காப்பி பண்ணி எக்ஸாம் கால்ல பேஸ் பண்ணிருக்கு அமெரிக்க குட் மார்னிங் அனுப்புவோம் பக்கத்துல இருக்க அம்மாவுக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டோம் இந்த இணையதளம் பண்றது உழுகுமுறை சிக்கல்களையும் கூட தான் இப்ப வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க அதனால அப்பா அம்மாவோட சாங்ஸ் கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை ஒரு கவிதை போது எந்தைட் வராமலா போய்விடும் தங்களோட பெற்றோர்கள் சண்டைய பண்ணதுல தங்களோட பெற்றவர்களை ஒரு மாதம் ஆகணும் பண்ண மாட்டாங்க தன்னோட போன் பத்து நிமிஷம் காட்டி அவங்களுக்கு பைத்தியமே குடிச்சிடும் இன்றைக்கு அந்த இணையதளம் வந்து எல்லாத்தையும் அடிமையாக்கி வச்சிருக்கு அது எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு நாகரீகம் பேசுறோம் நாகரிகத்தையும் என்னை தளம் தான் சொல்லுவேன் அவதாரமாய் வாழ்ந்து ஒன்பது கோள்களாய் பிரித்து எட்டு திசைகளை வகுத்து ஏழு திரவிகளை சொகுத்து அது சுவையை சுவைத்து ஐந்து பூதங்களை வணங்கி நான்கு மறைகளை அறிந்து மூன்று கடவுளிடமும் பணிந்து இரண்டு உயிர் ஓர் உயிராய் வாழ்வதுதான் பண்பாடு ஆனா இன்னைக்கு அந்த பண்பாடையே மொத்தமா அடிச்சுட்டாங்க இன்னைக்கு மக்கள் சமுதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு வெற்றியை இறங்கியிருக்கே தவிர தங்களோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பத்தி கொஞ்சமா கூட அவங்க கவலைப்படுறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க தன்னோட சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு அதுதான் முக்கியமான காரணமே அன்னைக்கு வந்து நாகரீகம் அப்படின்னா என்னை எப்படி இருந்துச்சுன்னா ஆடை இன்றி இருப்பது அநாகரீகம் என்ற வீடில்லாமன் விலங்குகளின் தோலைதான் ஆனால் இன்றோ காட்டுவதே நாகரீகம் கண்மறைப்பதே என்று காட்டு விலங்கு போல் காட்டி தெரிகின்றனர் இன்னைக்கு நாகரீகம் அப்படின்றது அப்படிதான் இருக்கு எல்லாருமே இந்த வெளிநாட்டு மோகத்தை வந்து இணையதளம் மூலியமா கத்துக்கிட்டு எதையெல்லாம் கத்துக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் கத்துக்க கூடாதோ அதை மட்டுமே கத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நறுக்குச்சுக்க விஷயங்கள் அப்படிதான் இன்னைக்கு கிழிந்து ஆடையை உடுத்துவது கிழிந்து ஆடையை தைத்து உடுத்துவதுதான் அஞ்சை நாகரீகம் இன்னைக்கு தைத்தாடியே கிழித்து கொடுத்துவதுதான் இன்றைய நாகரிகம் இன்றைக்கு நிலைமை அப்படின்றது அப்படிதான் இருக்கு பாலிசு கூட இங்க பாலாடை விட்டு அனல் பெண்ணின் தோளுக்கு இல்லை சொன்னாலும் நாணம் இல்லை இன்றைக்கு பெண்கள் எல்லாருமே அந்த இணையதளத்துல வந்து தங்களை ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி மத்தவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறத வந்து ஒரு நாகரிகமா நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியாம இருக்காங்க அன்னைக்கும் வந்து பெண்கள் குஞ்சுத்தலை நிகழாமதான் போறாங்க பெண்கள் வந்து படிக்கலாம் கூட அவங்க பண்பாட்டை நாகரிகத்தையும் காப்பாத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு படிப்பும் வந்து பண்பாட்டின் நாகரிகத்தையும் சொல்லித்தரையும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்னை பொறுத்தவரை அழிச்சுக்கிட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு நிதன உண்மை மனிதாபிமானம் இன்னைக்கு மனுஷன் அப்படின்னு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான அடையாளமே தங்களோட மனிதாபிமானத்தை காட்டுறதுதான் ஆனா எனக்கு மனிதாபிமானம் அப்படின்றதே அழிஞ்சு போயிருச்சு இப்போ வழியில போகும்போது ஒரு மனுஷன் மயங்கி கிடக்குறானு இறந்து கிடக்குறானு கூட பார்ப்பாங்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல பேசிட்டு போறாங்க ஒருத்தன் ஆப்சண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அவன் கூட செல்ஃபி எடுத்துருந்தா அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்றாங்க நான் ஒரு பையனுக்கு ஆம்புலன்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபேஸ்புக்ல போட்டதுக்கு அப்புறம் தான் தூக்கிட்டே போவாங்க இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே விளம்பரமா பாக்கற போய நிலைமை இருக்கே தவிர யாரையுமே ஒரு மனிதாபிமானத்தோட பாக்குறது அந்த விஷயங்களை மாறி போயிடுச்சு இவங்க எல்லாருமே நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றது யோசி யோசி இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை எல்லாருமே விட்டுட்டாங்க அவங்களோட அந்த வாழ்க்கை முறை அப்படின்றதையே முழுக்க முழுக்க மாற்றி விட்டுட்டாங்க இன்னைக்கு நம்ம கீழே விழுந்தா கூட நமக்கு கை கொடுக்குற கைகளை விட இன்னும் தள்ளி விட பாக்குற கைகள் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு இணையதளமா இருக்கட்டும் நம்மளோட நட்பு வட்டாரங்களா இருக்கட்டும் அதை வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கணும் எந்த மாதிரி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுத்தமா தெரியலன்னுதான் நான் சொல்வாங்க அதே மாதிரி ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளைகிட்ட பேசணும்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுதான் இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னோட வேலைதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அம்மா அப்பா மட்டும்தான் உலகத்திலேயே படிக்காத முதல் வேலைகள்லாம் அவங்க ரெண்டு பேரும் தான் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமர்ந்து அந்திமகள் அரும்பாடுபட்டு வெந்த மாவை தீர்ந்தால் விரதமழியும் என்று பச்சை மாவை திருந்து பகவானிடம் தான் நம்மளோட தாய் நம் இது அவர் பார்க்காத உலகத்தை கூட நம்ம குழந்தை பார்க்கணும்க்காக தான் அப்பா எப்போதுமே நம்ம சோர்நிலத்துக்கு இந்த மாதிரி இருந்த தாய் தந்தைகளோட உறவு முறைகள் எல்லாம் சும்மா பேஸ்புக் வாட்ஸ்அப்ரெண்ட்ஸ் யாருமே முகம் தெரியாதவங்க கூடதான் நம்ம ஒரு மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா பக்கத்துல இருக்க உங்ககிட்ட பேச மாட்டோம் இன்றைக்கு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்றதுக்கும் பொருள் வேணும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு பொருள் வேணும் இல்லையா ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம வாழ்றதுக்குரிய பொருள் தேடிட்டு நம்ம வாழ்க்கைக்கான பொருளை இன்னைக்கு எல்லாருமே விட்டுறாங்க இன்னைக்கு சமூக வலைத்தளம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு மனிதர்களை தள்ளனா பார்க்குது அத வந்து உபயோகப்படுத்த வேண்டிய விதத்துல உபயோகப்படுத்தினா உண்மையிலே அது நல்ல விஷயமே ஆனா அதை உபயோகப்படுத்த பண்ண தெரியாம பண்றவங்களுக்கு ஒரு முட்டாள்தான வேற ஒண்ணுமே அதனால சமூக வலைதளத்தை ஆனா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே உபயோகப்படுத்துங்க அதே மாதிரி துக்கத்தில் தொலைந்தது கால்வாசி மீதம் இருப்பது கால்வாசி கவலையை கூட சுரத்துங்கள் கவிதையை நெஞ்சில் நிறுத்துங்கள் தவளை முறையில் வாழாமல் தவங்கள் செய்வோம் வாழுங்கள் என்று கூறி தோல்வி என்பது ஆசைவாரம் வெற்றி என்பது அகங்காரம் நன்றி என்பதன் கலாச்சாரம் அதனால் கூறுகிறேன் நன்றி விட பதினைந்து நிமிடங்கள் பரபரப்பா ஓடிட்டு இருந்தது அவங்கள இதுலயே வந்து பரபரப்புலயே வந்து போயிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்த்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்த சூப்பர்